அவன் நினைச்சாளா சாவித்ரி அகஹா நாரத சொன்னாலே தெரியுவார் அதே மாதிரி அந்த காலத்திலே இது மாதிரி வந்துச்சே பராசதி ரொம்ப கவலைப்பட்டாளாம் சாவித்ரி கவலப்பட்டிருக்கா மடியில படித்திருக்கான் பத்னி இல்லாம படிச்சிருக்கான் மடியில அந்த சமயத்துல ஒரு முகூர்த்தம் ரெண்டரை நாள் கவரப்பட்டு இருக்காள் உடனே ஒரு பெரிய இருந்தது என்னமோ சஹப்பு ஆகாசத்தாரா இருக்குது சஹப்பு அஸ்திர கட்சி நிற்கிறான் எப்படி இருக்காள் பத்ரமூலி புஷ்மந்தம் ஆதித்ய சமதே ஜசம் கலையில குடுமியா நல்லா கட்டின்னு இருக்கானா நல்ல திம்பி சரீரமா மூணு அவையும் தப்பா இல்லையா புஷ்மந்தம் மேகஸ் எப்படி இருக்குனா ஆதித்ய சமதே ஜசம் சுங்கோதேவானா போல இருக்கான் அப்படி அஞ்சனவள மாதிரி கண்ணங்கரி கருத்தம் ரத்தா பாசத்தம் வெள்ளிய பாஷ கயரு கைவேடுக்காரு திருவண்ணாம சேருந்து போடுற கை மாதிரி பாஷக்கைராம் பயங்கரமான சரி பக்கத்துல வந்த நக்கா சத்பா தீவிர பாக்கம் நமதுமான பாக்கா கண்டனால சாயித்ரி திருஷ்டா சகசோத் தலை எடுத்து கீழே அவத்து தலையை சுற்றி கீழே தள்ளலாமா அப்படி தள்ளல ஜ கீழே வச்சு கழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணினாலே சுதை முரேடி ஆளுதாம் நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி அந்த தேவத்தையை பார்த்து சொன்னாலாம் என்ன சொன்னாங்க சொல்றதே பார்த்தாக்கே நாளா தத்திய தத்தியமான மனுஷாளுக்கு இந்த உடல் இந்த சரீரம் எடுக்காது ீரமான அனுஷமான தைவசரீரமான அதனால நீங்க தெய்வமாகத்தான் இருக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டாலாம் சாவித்ரி உடனே பார்த்தார் அந்த தெய்வத்தை சொல்றது அம்மா நான் மனுஷாவோட பேச மாட்டேன் நீ பத்துவர்த்தியாகினால உன்னோட பேசவே நாளா அந்த பர்தாவுக்கு சிசூசப்பட்டதுக்கு அத்தனை பெருமையாம அவன் அஷடா இருந்தான் ஹமத்தா இருந்தான் அவனுக்கு போட்ட சிசுவே அவனை காப்பாத்தி போனோன் ம்மா பத்துவிரதாக்கம் ஹே சுபே மங்கள கரேக்காமி யாரு என்ன பண்ண போறேன் கட்டேனா யமலோகம் கொண்டு போறேன் இது கரெக்டா தெரிவித்தாங்க நான் மேல எல்லாருக்கும் வருவதில்லையம்மா யாரையாவது ஆட்களை அனுப்பிவிடுற வழக்கம் வாச வாழ்நாள் இருக்கா அவளை அனுப்புறதா நான் ஏன் வந்தேன் தெரியுமா அவனிடத்துல என் தூத்தாள் கிட்ட வந்து தொட முடியாது அவன் ஜீவன வெளியில் எடுக்க முடியாது தர்ஷ்டீவனே அவர்காக நான் வந்தேன் திவ்ய ரூபவான் அவன் சர்வ குணங்களுக்கும் இருப்படம் ரொம்ப பெரிய மனுஷனுக்கு போலீஸ்ல வந்து அரஸ்ட் பண்ண மாட்டேன் அங்க இருந்து சூப்பரெண்ட் எல்லாருமே ஒருவர் அப்படி வந்தா சார் தான் ஏதோ பெரிய ஆள தான் புடிக்க போறான்னு தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரி ரொம்ப பெரிய மனுஷன் நானே வந்தேன் ஆரேஷன் பண்றோம் டாக்டர் பேசியே இருக்கிறோம் ஏதாவது பக்கத்துல இருக்கிறா போயிருப்பா அதான் அதான் வாட்டி போட்டு விட்டு வச்சு என்ன பண்ணி நான் பச்சத்துல இருக்கப்பட்ட அவங்க இருந்து கட்ட விரல் பிரமாணம் சத்தியம் ேந்தும்ீவனை மாஷம்மோலேகமாக தன்னுடைய தேஜோபலத்தினாலே கட்டவரப்பிரமாணம் ஜீவாத்மாவி கத்தியமானுடைய ஹயத்தேனும் ஜீனெடுத்தோப்பு வச்சு உடனே தேஜஸ்ட் வங்கி போச்சு கண்ணெல்லாம் நிகாரமா போயிருச்சு கண் கைகா எல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு மே தெரியாது ஒவ்வொரு கட்சினாலாம் ஜோதிஷ் வரப்பதே வரப்பதேன்னு மௌனருடைய இதில் சொல்லக்கூடாது மோற்றத்தில ஜோதிஷத்தை பார்த்தால் அவன் தோண யுத்தம் தோண மதமான அப்படியே தேவத்தை எல்லாம் வந்து வரப்போகுது அப்படி அவன் சநியாசம் ஏகாதிசி சன்னியாசம் துவாரிசுக்கா அவன் சமாதிசாமி கொண்டுதான் கட்டணம் ஏற்பாடு பண்ணிருக்கு அப்படிப்பட்ட புகைவாள் சகஜ சமதீவ சமாதி பரீட்சுக்கு போய் கொண்டு போய் இருப்பதில்லை நமது தில்லஸ்தானத்துக்கு பக்கத்தில் திருப்பந்தூர் இருக்கு அங்க உள்ள பெரிய சமா இருக்கு ஒரு மகாந்தோட சமாஜி இருக்கு அவளுடைய சமாஜில என்ன விசேஷம் பாரங்கள்ல போட்டுதான் ரெண்டு பக்கத்தையும் திறந்து இருக்கு அவ்வளோ போனாலும் போடாதே இன்னைக்கும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல இருக்குன்னு இருக்கு மாமரம் இருக்கு அப்ப செப்பணி நடமா இருக்கு இருக்கு அந்த மாமரம் அத்தனைகளையும் வடக்க போகாம தெற்க சமாதி பக்கத்திலே வந்து சாஞ்சிருக்கு ஆச்சரிய பெரும் எல்லாம் மகான்கள் தனியான ஒரு ஜோதிஷன் சதைவரிச்சே இருந்தா ஆனா பாவனமும் ஜோதிஷி எங்க மகான்கள் சமாதி இறந்திருக்காலோ அது புண்ணியமான பாவனமான ஜோதிஷு அங்க போனா நம்ம குறையெல்லாம் நீந்தும் அதினா போய் தரிசனம் விரிவா இருக்க போறது எங்க தெரியும் நம்ம குறையெல்லாம் நீந்தும் அங்க போனாச்சு துணியம் பாவனமும் ஜோதிஷ தருவீங்க அதுக்கு நாலு நட்சத்திரம் இன்னைக்குதான் லைட்டு இத்தனை மணி எரிஞ்சு இத்தனை மணிக்கு மேலே அணைக்கப்படலாம் பாருங்க போட்டு பத்து மணி ஆகுறதுக்குள்ள அது எல்லாம் இல்லையா ஜோதிஷ் என்னைக்கு அணையாது ஜோதிஷது ரொம்ப கண்ணுக்கு பார்க்க முடியாமல் நிகாரமாயிருந்தான் சத்தியவானுடைய பறந்து போட்டா பேசியா இவ்வளோ பேருந்து அவரால் முடியுமா என்ன இத்தனை பேருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அவன் காத்துட்டு கிடக்கும் பேஷண்ட் என்னங்க முத நாளைக்குணக்குணி அதாவது போய் வந்து அவன் பாட்டுக்கு அந்த காய்கறி போனமோ இது அது மாதிரி அவன் எத்தனை ஊருக்கு போனமோ எவ்வளோ அவளுடைய அவளுடனே பரமதுக்கத்துடன் கண்ணுல திலம் யமதர்மராஜாவோட கூடகோடி என்று காலாம் தெற்கு கை நோக்கி ஓரவர்கள என்ன பண்ணினார் அந்த வித்தியால தனக்கு சொல்றீர்த்தி தமஸ்விதாயி மகா தபஸ்வி மகா மந்திரங்களை மகா மண்டலத்துல உபதேசம் பெற்று மந்திரங்களை வராமல் ரக்ஷை பண்ணிட்டு போனாளாம் மகாமந்திரங்களை ஜபிச்சு கிட்ட ஒன்றும் வராமல் அவசர்த்து எல்லாம் சுத்தான் படுத்துக்கணுமா ராத்திரி படுத்துக்கிற போது மூச்சு அப்படி அடக்கின்றே தூங்குவோம் கட்ட பாம்பு தூங்குறவனை கடிக்கிறது காவலாம்கிட்ட சரி அவன் ராத்திரி பாம்பு கிட்ட வரதில்லையே தூங்குறவங்கிட்ட மூச்சு அப்படியே உள்ள சிலவனுக்கு அடங்கே இருக்கு அடங்கினா வந்து பிடிச்சு கட்டி விடுங்க ஏன்னா ஆள் காவல்தானா திருடம் செஞ்சு போன மருந்தோம் அது மாதிரி அவ என்ன பண்ணினா மகாமந்திரங்கள்னாலே பக்கத்துல வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க என்ன பண்றது சாப்பிடாம அதுக்கு ரட்சையை ஒன்று பண்ணிவிட்டு அங்கிருந்து யமனோடும் நோக்கி சாவித்ரி திரும்பி பார்த்தா என்னன்னு கேட்டார் அதான் நீ வரது ஒரு சீக்கிரமான திரும்பி போத்வதேஹிகமான கர்மாவெல்லாம் பண்ணி சஸ்காரங்கள்லாம் பண்ணுறம் யாவர்கம் யாவர்கம் பத்தாவின் இடத்துல இருக்கிற அந்த காட்டு வண்டியத்தில் காட்டிவிட்டு கூட கொஞ்ச தூரம் வந்து கண்டாரதனம் விட்டு அழுதோட சரி ஆகி திரும்பி போஸ்காரங்களை பண்ணாம் எத்திரம்தான் என்ன சொன்னான் எனக்கு இன்னுமே எங்க போண்டிய காரியம் ஒண்ணும் இல்லையா சாதிச்சு எங்க போறேன் என் பர்த்தா எங்க போறாரோ அங்க போறேன் நகரத்தில் இருக்கணும் கிராமத்தில் இருக்கணும் காட்டில் இருக்கணும் அவன் தான் தீ பதிவானு சொல்லி இருக்கு ஆகினாலே அந்தடம் தான் போறேன் நாளாம் அப்பால நடக்க முடியாது உன்னால நடக்க முடியாது என்னோட நடந்து வர முடியாது நானாம் யமன்ராஜ் என்னிடத்துல அஞ்சிருக்கு எனக்கு கூட நடந்து வருது சமம் இல்லைன்னா சாரிச்சு ஒண்ணு அங்கிருந்த தபஸ்தருக்கு தெளிவாட நிச்சயம் பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி இருக்கேன் காட்டில் இருந்த தபஸ அந்த அவளை நான் பூஜைச்சது வேணா போகாது பர்தாவின் இடத்துல எல்லாம் நான் சிற்பகாரம் என் பர்த்தாவோடு எத்தனை இவருக்கு நான் பண்ணணும் அத்தனை பரிச்சரிய பண்ணிருக்கேன் தர்ம தேவத்தையான உங்க அனுகிரகம் எனக்கு நடந்து வருவது உங்களோட என் பக்தா போகும் இடத்தில் கூட வர நாளாம் இந்த அஞ்சு தண்ணி பேசுகிறேன் இடத்துல அன்பு இருக்கணும் வாழ்க்கை எத்தனை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் மண்ணுடன் பூசனை கண்டா கருக்கொள்ளம் நீங்க தெய்வமான நடந்து வருவது இஷ்ணமுமே இல்லை என்று ஒன்று ஆனாலும் வருவேன்கிறாராம் தவிர்த்தி உலகத்திலே ஒருத்தன் நம்மோட நடந்துட்டா பீகிறவன் அப்படி அழகா போகலே இருப்பான் மேற்க நாம் கழக்கப்போவோம் நம்மோட கூட ஒருவன் என்ன கூடிச்சா வருவான் அவன் கூட இருந்தா கூட அந்த பொருட்காரர்கள் போட்டுட்டு அந்த பார்வதி Shabbat shalom in a hand நடந்துட்டேன் ஒரு வார்த்தசோட கேக்கணும் நாளாம் சாவித்ரி சொன்னால காட்டுல வந்து ஒருத்தன் தைரியமா இருக்கணும்னு சித்தத்தை அடக்காதவர்கள் காட்டுல வந்து இருக்க முடியாதான் அனாத்மான் உண்டு வாங்கிற சித்துவனை தவிர்த்து நல்ல புண்ணிய தீரங்கள்ல போய் நாளைக்கு இருக்க முடியாது போறேன் பண்ணேன் மூணு நாளைக்கு எங்களுக்கு நல்ல காதில் அந்த பிடிக்கலங்கிறான் அதனால சிக்கேந்திரியாளா இருக்கிறவாறு தான் காடுகள்ல வசிக்க முடியும் காட்டுல நாலு பிரிவார் பிரிவில் வசிக்கிறாள் மகான்கள் பிரம்மச்சாரியும் தர்மத்தை நம்பித்தார் தர்மம் உதாகத்துக்காக காட்டுல வந்து இப்படி நாலு குருக்கா பிரிஞ்சிருக்காள் நாலு கட்சியா பிரிஞ்சிருக்காளம் மகான்கள் அதுலே இந்த நாலுலையும் தர்மம் உண்டு அந்த நாலுலையும் சிறந்தது கார்கியமாக அந்த தர்மத்தை நான் நம்பினவளாக அனுஷிக்கணம் ஆசப்பட்ட பரி சாசி தர்மம் எதி தர்மம் இப்படி நாலு விதமான இப்படி நாலு என்னத்தை பண்ண முடியும் அவர்கிட்ட அதே மாதிரி சன்னியாசி அவருக்கு ஒன்றும் கிடையாது அவர் எதிர்பார்த்தா அவருக்கு அதனால பிரத்தியார் தர்மம் பண்றவளை காப்பாத்தனம் முக்கியமான ஆசிரமம் அந்த ஆசிரமத்தை நான் நம்பினாவி தர்மத்தை எடுத்து பேசின உடனே எவனுக்கு ஒரு பிரியம் ஒன்று இருக்கும் அம்மா நீ ரொம்ப அழகாக தர்மம் பேசரே ஒரு குலத்தில் இருக்கிற ஸ்ரீ விதாஹமான சிவகன் யுவதி இவ்வளவு தர்மம் தெரிஞ்சின்றேவிதம் ரொம்ப அது உதத்த அனுதத்துடன் உயிரிழத்து மெய்யி இழுத்து அக்காராஜர்லாம் உயிர் இழுத்து கக்காராஜி எல்லாம் மெய்யிழுத்து அந்த விட்டுக்கொள்ளுடன் கூடிய சொல்லு ஒன்று சொல்லு வாக்கிலிருந்து வர சொல்லலாம் நல்ல வீணையில இருந்து நாகம் வருவது போல் வருது நூற்றி நிச்சயம் ரொம்ப நான் சந்தோஷத்தடைஞ்சுட்டேன் உனக்கு ஏதாவது வரன் கொடுக்கணும்னு எனக்கு சொல்றது உன் குகனுடைய உயிரத்த வத்தினி எந்த வரம் காட்டாலும் தரேன் ஜீவிதம் பர்த்தாவினுடைய உயிரத்த வத்தினி ஓரி எந்த வரணக்காட்டாலும் தரேன் என்னுடைய மாமனாரேனந்திர புண்ணியபுருஷன் என்னுடைய சுசுரன் ஆசிரமத்தில் இருக்கார் காட்டிலே அஸ்வதி ஜுமத் தேனந்திர புண்ணிய புருஷன் அவருக்கு ராஜ்யம் போயிடுது தன்னுடைய ராஜ்யம் கண்ணும் போயிடுத்து அவருக்கு ராஜ்யமும் கிடைக்கணும் கண்ணும் கிடைக்கணும் மறுபடியும் கேட்டாலாம் தன் மாமனாருக்கு இங்கேயா மாமனார்க்கு நல்ல பலம் உண்டாகணும் ரொம்ப கலந்து போயிட்டார் பலவான் அனுகிரகத்தினால் அவருக்கு கண்டறிஞ்சு அக்னிய போற சூர்ஜன போற காஞ்சி உள்ளதாக ஆகணும் ராஜ்யமும் கிடைக்கணும்னு கேட்டாளாம் தன்னுடைய மாமனாருக்கு வரணக் கொடுத்துட்டேன் அதே மாதிரி கண்டறிய போறது நல்ல பலம் உண்டாக அவருடையம் தாராஹமேனுக்கு போறது அனுகிரம் அடினால் நீ நடந்து வந்தவன் நல்லா தெரியுது சாவித்ரி உடம்பெல்லாம் நீப்து போகிறேன் காற்றிங்கடப்போன் ீபோ மம சோ மம சிதா வாயிருஷ்ணமோ அது பத்தாவோட கூட வரும் ஸ்ரீ கிருஷ்ணோ அது அவர் எங்க போறாரோ அதுதான் எனக்கு மோட்சம் நாளாம் சாவித்ரி என் பக்தாவன் எங்கேயும் கழிச்சு போறேடோ அதுதான் எனக்கு புண்ணலோகம் அதுதான் உயர்ந்த ஸ்தலம் என்று சொல்லி நான் சொல்ற வார்த்தை நீங்க கேட்கணும் ஹே தேவேஷான் தர்மராஜாவான மிருச்சோ பார்த்து பூக்காளாம் சாயத்ரி மகான்கள் என்ன சொல்றாள் தெரியுமான்னு தர்மம் சொல்றாள் வேத சாரத்தை என்ன மகான்களை ஒரு ஒரு நிமிஷம் எங்கையாவது சந்திச்சுட்டா ஜென்மாவுக்கு அது ஒரு பெரிய லாபம் மகான்கள் இருக்கிற போட்டால் அது ஜென்மாவுக்கு ஒரு பெரிய உதவினு சொல்றாள் வேதம் மேதம் அறிந்த பெரியோர்கள் அதுக்கு மேல ஒரு அதிகப்படி இருக்கிறது எல்லாம் இருக்கே அதானது பெரிய மகாலாபம் அதற்கு பிறகு இவருக்கிற ஆ வசமாகிவிதாள் மகாங்கி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு மகான் போய் சொல்பகாலம் வசிச்சாலும் அந்த வாசம் வீட அபோஹாலாம் பெரிய மகாஃபலத்தை கொடுக்குமா மகான் கண்ணி விஷனுடைய சங்கம் ஏற்பட்டால் மகான்களோட சிவந்து வசிப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது க்ஷண காலமாவது அவளுடைய சங்கத்தி அடையணும் அடையணும் வேதம் சாஸ்திரம் பெரியோர்களும் கூடுறாள் அப்படிப்பட்ட மகான்களான தங்களுடைய சங்கத்தி அது பெரிய க்ஷமத்தேன கொடுத்து தான் தீரும் சாவித்ரி அம்மா எத்தனை சாவிக்கூடி பெருமை எடுத்து நீச்சோமே சுவாமி பதினோரு வருஷம் காட்டுல ரிஷிகளோய் சேர்ந்து இருந்தார் ராமாவதாரத்துல வருஷம் காட்டுல வசிச்சதுல மூணு வருஷம் காட்டுல நடந்தது சண்டை சண்டை போட்டது பதினோரு வருஷம் சாவுசங்கமா சுவாமிக்கு புதவை செய்யுது நல்லா இருந்துட்டு அப்புறம் பதினாலு வருஷம் சுவாமி காட்டுல கட்டப்பட்ட அந்த பதினாலு வருஷத்துல பதினோரு வருஷம் சாவு சங்கம் அந்த சத்சங்கம் என்ன பண்ணிவிடுது பதினோரு வருஷம் பதினோரு ஆயிரம் வருஷம் ராஜ்யாக அவ்வளவு கிளம தடைஞ்சால அப்படி சமாதமும் இது பெரிய மகாபாகியம் நாளாம் கண்மத்தெடுத்து ஒரு ஸ்திரீ சொன்னவுடனே அப்படிப்பட்ட மகான நமஸ்கரிக்கிறாள் அவன் தீர்க்க உங்களாவ ஆசீர்வாதம் பண்றான் புராமே அம்மாவின் பேச பேச்சும் நீ என்ன உபாசிக்கிறதையும் பார்க்கிற போது என்கிறதையும் உருகது என்ன வேண்டும் தரேன் சத்தியமானுடைய உயிரத்தை விடுத்துக்கே ரெண்டாவது வருணம் தரேன் நானாம் புனோசிய ஜீவிதம் ரெண்டாவது வரணை கேடு ஆனால் சத்தியமானுடைய உயிரில்லாமல் கேட்கணும் எதற்கு ஹிருத்த புத்தீமேஸ்மீமேஜம் மமேவராஜம் லிவாசோ நல்ல பலம் வேண்டும் இரண்டாவது வரன்ல அவருடைய சொந்த ராஜ்யமே இன்மையமாமல் அது கரைக்கணும் அவர் ராஜ்யம் போய் கண் தெரியாமல் பிள்ளை குழந்தைய காட்டு கழிக்கணும் வந்து கஷ்டப்பட்ட அந்த சத்தியமான நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அவுக்குராஜ் ரவிடீங்கன் மாமனூமாராசுகேஜா சாப்பிழா்மாருவாண மாமையுமேனாடத்தன அவர் தார்மிகனா இருக்குன்னா அவருக்கு வராம இருக்கணும்னு அடையணும் அவர் தார்மிகனாயிருந்து மாமனார் கஷேமத்தடைய தார்மீகனா இருக்கணும் அவன் சுகமா இருக்கணும்னு காட்டா இதெல்லாம் கப்பலுக்கு நண்பர் போடுறா போல ஆமா தன் பர்த்தா பூட்டாக்க அவருக்கு அப்புறம் சுகம் உண்டா அவருக்கு அப்புறம் க்ஷேமம் உண்டா அவர் தர்மத்தோட இருக்க முடியுமா வரச்சின ஒே புரிய சந்தோஷத்தில் ஈடுபட்டு போய் தெய்வம் தெய்வத்துக்கு அந்த நல்ல சொற்களை கேட்ட உடனே சந்தோஷம் நல்லவனை அவனை சுத்தி பண்ண அவன் தோஷத்தை சொன்னாக்க அவங்க உடனே கோவிச்சு பண்ணு அவங்ககிட்ட இருக்கிற சொல்ப குணத்தை சொன்னா இந்த சொல் குணத்துக்கே நம்ம இவ்வளவு கொண்டாட்டாலே இனிமேல் நல்ல குணத்தை நிறைய அடையணும்னு நினைப்பேன் அப்படி தோணும் மனுஷனுக்கு அவருக்கு தோட்டத்தை போய் சொன்னா உடனே வரும் பிரயோனில் நம்ம இல்ல இது மணி நேரம் நாளைக்கு அது முக உள்ளே அதுவும் உள்ளே போகணும் அப்புறம் நான் என்ன பண்றது வர்றேன் அவன் குணத்தை சொன்னாதான் ி புட்டமாலை நல்லா இருக்கேன் ஆதரம் அந்த கழுவி அப்புறம் கடலை கொண்டு அவர்தான் நிலக்கடலை பிற்பாட்டமா இருக்கு முந்திரி பிற்பாட்டமா இருக்குங்களா கடலையு நமஸ்காரம் பண்ணினா திருப்தியா தேவதைகளுக்கு யஜ்ங்களால ஹோமங்கள் பண்ணினா திருப்தியா மனுஷனுக்கு அவனத்துல என்ன ஆகும்னா இன்னும் துஷ்டி ஆக மாட்டான் இது ஜீவனுடையம் ஜீவனே தெய்வங்களை பத்தி வாஸ்தவமா வாழ்ந்து இருக்கிற குணத்தங்களை சொன்ன உடனே அனுப்பணம் பண்ணித்தான் தீரும் நமஸ்காரம் படி பண்ணி ஒருமனே காலி கோடி சங்கம் போகவே போகாதே மகாத்மாவான உங்களை வந்து அஞ்சினேனே இந்த சத்தங்க எனக்கு போய் நமஸ்காரம் பண்றேன் முடிச்சு உடனே சந்தோஷப்பட்டு அம்மா நீ கஷமமா இருக்கு சுங்கலியா நீ இருக்கலாம் நான் ஆசீர்வாதம் பண்றேன் சத்தியவனுடைய உயிரத்தை நான் துணிமரத்துல இருந்து ஆசீர்வாரத்தை அவருக்கு ஒன்னும் புரியல சந்தோஷம் நமஸ்காரம் இங்க சாவித்ரி பாத்திச்சொல்லி உன் மாமனார் ராஜ்யத்தை அனாயாசம் ஆடே போறார் தர்மத்தை விட்டு ஒரு விளகாமல் இருக்க போறார் பரமசூத்தூஜபோராமேஸ் நேஷ்மோ நட்ட அவிஷ்டு திரும்பிபோணம் நாழம் மருடீம் யமசம்மராஜா சாவித்ரி பாசி சாவித் அதிரோத்தை அதுக்கொடி தர்மம் மாங்கலத்துல என்ன தர்மம் அவ் கொண்டிருப்பாள்ன உற்றுக்கும் துரோகம் நினைக்க மாட்டாளா வாக்குனாலேயோ கர்செய்கையினாலேயோ கண்டுபிட மாட்டாளா மனதிலும் நினைக்க மாட்டாளாம் அவன் கட்டுக்கு போகணும் அவனுக்கு ஏதாவது அடஞ்சப்பண்ணி பண்ணு நினைக்க மாட்டானா அதிரோஹர்ஷூ சொன்னா போறா அது ஒண்ணாத்தனக்கு அடஞ்ச பண்ணி கூட பண்ண மாட்டாளாம் அதாம் சாதுனோம் அத்திரோஹு மனசா அனுமட்டும் இல்லையாம் சர்வூதங்களும் நல்லாயிருக்கணும் அனுகிரகம் பண்ணுவாழாம் அனுகிரகார சந்தான முடிஞ்ச மட்டும் தானமும் பண்ணுவாழாம் கொடுக்கவும் கொடுப்பாளாம் குருஜீவனும் கஷ்டப்படப்படாது என்று சொன்ன புண்ணிய புருஷனாச்சே அப்படிப்பட்ட மகாத்மா வாக்கியுங்க காலு போய் விழுந்தாழாம் யமனுடீ காலே சாவித்ரி சந்தேமிஷ குன் மந்திரி நமஸ்காரம் மணி நாடு முசாதுக்கள் தயுவாழாம் சந்தேஷு அமித் தயம் பிராப்ஷு குருவே அமித்னாயிருந்து இடைஞ்ச பண்ணினேன் இடங்க பண்ணிருப்பான்னு நமக்கு தெரியும் அவன் கர்மா அவனை பாதிக்கிட்ட மூடுவாள் பதில் பண்றது இல்லையா வாக்கிய வாக்கியமிதம் சமீதம் ஏதாவது தப்பு பண்ணினா மூணு மாசம் மூணு பட்சம் ஒரு வாரம் மனு கணக்கு பாருங்க பொய் சாட்சி சொன்னாலே அதனால அந்த நஷ்டத்தை குடும்பத்திலிருந்து ஜப்தி பண்ணி ராஜாக்கள் உடனே அபகரிச்சு பண்ணுங்கிறார் மனு சாதுபசரிக்கிற உபசாரமும் நீ பேசுற பேச்சும் நீ நமஸ்கரிக்கிற நமஸ்காரமும் என் ஹயத்தை குளூரப்பது சாமான்யமாயில்லை தாகத்தினாலிச்சவனுக்கு திவ்யமான தீர்த்தம் கொடுத்து வொண்டிய மட்டும் சாப்பிடச்சுல்லி ஓன திருச்சிமணியாதிபாசித்தேவியம் புனவத்தோஷீத்தேயபேச்சினியின் கூர்வது சத்யவாமுபி உயிரத்த மருத்துவனுக்கு என்ன பலம் வேண்டுமோ மறுபடியும் கேடு தரேன் என்ன காட்டான் பிரதிஷிதா எங்கப்பா சக்கரவர்த்தி யஷோபதி ஒரு குறவில்லாதவர் அவருக்குள்ளை மமபத்தியம் அவருக்கு நூறு பிள்ளைகள் ஒரு பிள்ளை ரெண்டு புள்ளப்படாது எங்க அப்பாவுக்கு அவரிடத்துல எங்க அம்மாவுக்கு நூறு பிள்ளைகள் உண்டாகணம் கேட்டுக்கிண்டா குலத்திய சந்தான சந்தான குழந்தை எப்படி இருக்கணும்னு தெரியுமா மறுபடியும் அந்த குழந்தைகள் குழந்தைக்கு சர்வசாந்தி நாக பிரதிஷ்ட பண்ண முடியா இருக்கக்கூடாது பிதர்களை துறையத்துவதற்காக பிதர்கள் எல்லாம் பிரம்மசாப தட்டாலா பூட்டாள் அறுபது ஆயிரம் பேர்கள் அதனால குடும்பம் வழங்காமலே இருந்தது உடனே பகீரகம் தபசு பண்ணான் பரமேஸ்வரனை சுவாமி என்ன உணவுன்னு காட்டாள் கங்கை நீங்க தாங்கணும் இன்னொரு அனுகிரமும் எனக்கு பண்ணணும் குலம் ரங்கநாதன பூஜை பண்ணின குலம் அந்த குலத்திற்கு நீங்கள் பரமேஸ்வரன் ஒரு அனுகிரம் பண்ணணும்னா பிரகீரதம் என்னன்னா தேதி தேவசீவே குலஞ்சன ஒரு சந்ததி எனக்கு பிறக்க முடியாது பித்னால பகீர் குழந்தை பிறக்கலையா பித்திருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த பையனுக்கு மறுபடியும் அவனுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு சாந்தி பண்ண முடியாது நாவசீவேத் குலஞ்சனக என் குலம் அப்படியே நிக்காம சாஸ்வதமா இருக்க முடியாது நீங்க அனுகூகம் பண்ண பரமேஸ்வரனே ஜீ மனஸ்மரணம் எங்க அப்பாவுக்கு பிறக்கணும் பிறக்குற குழந்தைகள் எப்படி எப்படிப்பட்ட குழந்தைகளா இருக்கணும்னு தெரியுமா ஏராளமான குழந்தைகள் உண்டு வண்ணக்கூடிய குழந்தையாக பிறக்கணும் நூறு குழந்தைகள் திரு மூன்றாவது வரங்கிலம் எங்கப்பாவுக்கு நூறு பிள்ளைகள் பிறக்கணும் காட்டாளாம் சாவித்ரிமசராஜா சாவித்ரி பார்த்திபடி நமஸ்காரம் பண்ணி காட்டதும் பாலக்கி அப்படே நாமராஜி நிபேத்தூரம் வரத்தூராமா நீரம் நடந்து வந்துட்டே நான் தேவன் நான் வேகமாக போவேன் என்னோட நீ வந்து நிற்க நீ திருவிப்போன்னு சொல்லிட்டு முடிச்சு போயிட்டே இருக்காராம் தனய பிரதா பவானே புதை மஹாம் வைவஸ்வதம் சொல்றாள் விவஸ்வான்னு சொல்லி உலகம் நூற்க எல்லாரையும் வச ஆட்சாதனையின் ஏகரூபமாய் திருத்தி பண்ணியிருக்கிறவன் சூரியன் அவனுடைய பிள்ளை நீங்கள் அதனால உங்களுக்கு தர்மராஜனு பேரு அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாரும் நன்றிக்கணும் நினைச்சவாள் எந்த நம்ம பொண்ணணும் காலு போய் நமஸ்காரம் ஆழாம் நீங்கள் என்னை கருக்கு வேண்டும் நமஸ்காரம் மழினாம் சாவித்ரி நமதர்மராஜாவீ காலில் ஆத்ம லோகத்திலே ஊக்கிரி கூட தங்கிட்ட உனக்கு நம்பிக்கை இருக்காதான் மகான் கடத்தில நம்பிக்கை இருக்குமா நம்பிடுவனான் தன் மனத நம்ப மாட்டான் தன்னை நம்ப மாட்டான் மகான்களை நம்புவனா உருவகுண்டால் அவன் சாதுல சந்தேகம் மகாபுருஷா நீங்கள் உலகம் மூக்க ஏகரூபமாக சஞ்சரிக்கும் தர்ம தேவதை உங்களை வந்து அங்கினேன் காப்பாற்றணும் கால நமஸ்காரம் சாவித்ரி அப்பா பேரு தெரிஞ்சிருந்து அதனால வயசு தந்து எனக்கு பேருந்து நான் சமூகம் நடக்கிறேன் என் கோட்டில் ஒரு விதமான தப்பில்லைன்னு நீ அழகா நீ தெரிஞ்சுட்டேன் ீ இத்தர்மீபேசினேஷன் கேட்டதில்லை அனே துஷ்டோஷத்தி சத்யவானுடைய ஜீவனத்தை வந்து நீ வேறு எந்த வரம் காட்டாலும் தரையும் போது கச்சா சுருக்க நீ போகணம் எனக்கு நாரியாச்சு நாரா பாத்தாள் சாதிச்சி நாகியாச்சு சொல்லிட்டு வரம் கூக்காம நாம் காக்கிறதுக்குள்ள அதுக்காக உடனே என்ன பண்ண சத்யவான் நடத்துல எனக்கு நூறு பிள்ளைகள் வேண்டும் சத்யவானுக்கு ஔரசனாய் நூறு பிள்ளைகள் நடத்துற உதாகணம் நாளாம் மமாத்மஜம் சத்யத்தம் குலத்தை வித்தி பண்ணக்கூடிய குழந்தைகளாய் மா தார்மிகர்களாய் நூறு பிள்ளைகள் சத்திய வாங்கிய நடத்தி திறக்கணும்னு காட்டாளாம் சாவித்ரி நல்லத்தின் திவ்யம் உள்ள குழந்தைகளாயிருக்கணும் அவர்கள் வேணும் மருத்துவ காலு போய் நமஸ்காரம் மணிதாசில பீச்சில ஒண்ணும் புரியாது அற்புதமா அவ தம்பி சம்சாரத்தினுடைய மாமியார் காலமாயிட்டா தீட்டு வீட்டு நீட்டுக்குறவரு போய் காட்ட தம்பி சம்சாரத்தினுடைய மாமியார் காலமாயிட்டா தமிழர் ஜெயான காட்டா அதெல்லாம் தம்பி சம்சாரது மாமியாருக்கு சம்பந்தம் போட்டு ஒரு மொபைலுக்குறாரு சம்பராஜா அவருக்கு ஒன்றும் புரியல அவர் சந்தோஷத்துல என்ன பண்ணிவிட்டாங்க முதலாளி காலிசின்னு ஒன்று மலையாளம் மகாருத்ரம் அதிருத்ரம் நூத்தி ஒரு வீரர் ஏற்கால வச்சு நூத்தி ருபி ஒரு கழகம் வச்சு பதினோரு பதினோரா கபிச்சு தான் ஒரு பரமேஸ்வரன் ஆயிரத்தி ஒன்பது பேரை வச்சு பண்றது அசிவுப் பிரம்மஹி ஒரு கேட்டு எல்லாத்தையும் கருத்துல உந்து எல்லாருக்கும் அஷ்டமின் கல்வா அஷ்டமே அஷ்டமே மசுரா அஷ்டமே காட்டுல விளைய தானியம் இதெல்லாம் எல்லாம் ஒரு முழு பிரார்த்தனை சுதஞ்சபஞ்சமே சுதினஞ்சமே இன்னைக்கு ஒழிய வெளியிட போகுது நல்ல போதா வெளியிடும் இன்னைக்கு நாலு நூற்க மங்களமா போகணும் இப்படி எல்லாம் பிரார்த்தனை பரமேஸ்வரனே ஏன் பாட்டு படுக்க வெள்ளக்காரன் பாட்டிலிருந்து போட்ட போது தெரிவித்து போட்டுன்னு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க அது மாதிரி பரமஸ்வரன் தேர் குடிக்க வேண்டுமாதிரி பெற அப்ப போய் சன்னியாசி இதெல்லாம் வந்த உடனே சிரிச்சு கட்டுவது போடுவா பரமேஸ்வரன் தெய்வம் தகுதி பக்தனுக்கு தெரியாம தகுதி போய் அது மாதிரி முச்சு பத்திய நமஸ்காரம் பண்ணி கால போய் குடிச்சு அவள் வந்து தர்மத்தை எடுத்து சொன்ன உடனே சத்தியவாதத்துல நூறு எனக்கு பிறக்கணும் இது நாலாவது வரணும் ஆகா தந்துட்டேன் நீ போய் மேல போய் சம்ஸ்காரங்களாம் பண்ணுறான் அவருக்கே ஒன்னும் புரியலேன்னு ீதி உனக்கு நூறு புத்தாள் உண்டா போராள் திவ்ய வீரியத்துடன் திவ்யமான கூடின பிள்ளைகள் போராள் நாளா முடிச்சு நமே நூடவரையே காரியங்கள் போய் நடத்தி பரிசிரமே நிறாத் நீண்டிருக்கானே எதனால தெரியுமா நதிகள் அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க எதனால தெரியுமா சமுத்திரம் கரவிரண்டு வராமல் இருக்கு எதனால தெரியுமா ிருக்காள்மரா நயந்தி சூ தபாத பூமிய தபஸு நாளையாக்கம் சாதுக்கள் ஜலத்துக்குள்ள மங்காமல் பாதுங்காமல் பார்த்துருக்காள் ேன்ூட்ட உலகத்திற்கு சாதுக்களாக்கம் கீழா பெருமாள் ஆபத்துக்கள் பொட்டுபொட்டும் கூடும் மஹன் பொதுதான் காரணமாக்கம் எஸ்வராஜன் காலம் வரப்போற காலம் ரெண்டு கங்கத்தி சாதுக்கொள் தானாம் மகான்கள் உலகம் இல்லையா வந்தவனுக்கு கம்மள ஜலம் வராது சாதுக்கள் சத்தியத்தினால சூரியனை தாங்கிட்டு இருக்காள் சத்யா சம்தயந்தி சூரியன் சூரியனை சத்தியத்தினாலம் சாதுக்கோள் தாங்கி கொண்டிருக்காள் சாதுக்கொள்ளை சத்தியம் சாதுகோடைய தபஸ்வநாதிருக்கு தபஸ்நாதான் முகமே க்ஷமத்தடைய உங்களுடைய நமஸ்கார மணிநாடா சாவித்ரி அஞ்சது ஆரியவந்தே பிரதிக்கிய மகாங்கள் பிறர் என்ன உதவி கொண்ட போராள்னு பார்த்துட்டு அவளுக்கு பதில் பண்ணுவதில்லையா அவ பண்டத்திலே எதிர்பார்க்காமலே அவள் புதல் பண்ணுவாள் கேமமா அது மகான் கூடைய வழக்கமாக்கல் அப்படிப்பட்ட மகானான தங்களை வந்து நான் நீங்கள் எனக்கு வரம் கொடுத்திருக்கிற ஜாகிரதையை ஞாபகம் இருக்கட்டும் சொல்றாங்க சாவித்ரி மகாயி சம்மதம் மனோனுகூலம் சுபதம் மனோனுகூலம் சுபதம் மகாத்தவதி ம்னக்கே மரமரண்டியெல்லாம் போயிடும் அவன் குழந்த எதை காட்டாலும் தன் மணிபர்ஸ்ல பணம் இருக்குறது தெரியாம கூட வாசல இருக்கிற சாமான வாங்கிப்போம் அப்புறம் பணம் இல்லாமல் மொழிப்பானப்பா குழந்தை இருக்கிற அன்பு அப்படி தெய்வம் அப்படி மறந்து அதனால தான் தெய்வம் அதைவோஷனும் வர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா அவன் பகவான அண்டினவன் வீணா போகமாட்டான் அவன் ஒரு துளசி ஒரு புஷ்பன் அவன் ஒரு நாமா பகவன் நாம சொன்னவன் பகவத் சரித்திரத்தை சொல்வம் காட்டவன் சுவாமி மறக்க மாட்டான் தங்க பேரடல எழுநூறு வாழ்ந்த பேரை மறக்கவே மறக்காது தெய்வம் மனுஷியம் மறந்து விடுவான் என்ன பண்ணேன்னு காப்பாறு தெய்வம் அப்படி மறக்காது அதுக்காக தெய்வம் தெய்வம்ங்கிறது இவர்களுக்கு புரியாம ஆஹாக்கே மகன் ராஜா பலவீர் பிரீதி உடனே சொன்னாலாம் தர்ம தேவத்தையான நீங்கள் உங்க வாக்கால என் பர்தாவில எனக்கு நூறு உள்ள புறக்கட்டும் சொல்லிட்டு சத்தியமான நான் அழிக்குனு போறேன் நீ புறப்பட்டு போல்றேன் உடனே என்ன தர்மத்தையே நம்பினவாடாச்சே சாதுக்கள் அந்த தர்மத்தை பலதாதாவாச்சே நீங்கள் யமசம்மராஜாவாச்சே நான் பர்த்தாவான மராஜா அம்மா கொடுத்துட்டேன் பர்த்தாவே இருந்தாள் உடனே நமஸ்காரம் பண்ணினாள் தேவ தர்மராஜா அனுபுகம் பண்ணினாள் இங்கே இருந்து போறாள் சரீரத்துக்குள்ள போய் பூந்து ஆத்மா ஜீவன் நம்ம ஜீவன் எப்படி போய் பூர்வம் தெரியுமோ உள்ள அவன் பூனை மூக்கானாள் கூட கொண்டு போக முடியாத விட்டு என்ன குடியிருந்த வீட்டை விட்டு போகவே மாட்டான் என்ன சொன்னதுக்கு ஆசை என்பது எனக்கு விளங்குகிறது எனக்கு அவர் பாடும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தர்ம பிரச்சாரம் செய்வதற்கு சொல்லித்தருவதற்காக இது ஒரு பயிற்சி இவன் கத்துக்க போறானான்ட்டு இவனால முடியுமாயிடு என்று சிரிக்கிறீர்கள் மனசுல வேற ஒரு சந்தோஷம் ஏதோ நல்ல கதையை கேட்டோம் நம் மனசுக்குள்ள புகுந்திருக்குது தர்மம் என்பது தானாகவே ஒரு சிறுப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக வெளியாகிறது கதையை சொல்லும் விதமும் அதைவிட அந்த கதையில இருக்கிற தர்மமும் அந்த கதையில இருக்கிற வாச்சகங்களும் எத்தனை நூறு விழாவோ பார்த்திருந்தாலும் கூட ஆச்சரியமா இருக்கிறதா சொல்றது அவ எடுத்துற வழியில் நூல் அப்படியே நிற்கிறது நூல் மாத்திரமல்ல சத்தியவானும் சாவித்ரியும் யமனுமே நம் முன்னாலும் அதோட யமனு பயமே நமக்கு கூட போயிடுச்சு சாவித்ரிக்கு எவ்வளவு தைரியம் வந்ததோ அந்த தைரியம் நமக்கும் வரது இந்த மாதிரி கதைகளை கேட்ட அந்த அந்த கதையில இருக்கிற அம்சம் எப்படியாவது சாவித்ரி சத்தியவானை சம்பாதிச்சு திரும்பி சம்பாதிச்சுட்டு போகணும்ன்றது அந்த கதை அதனால அவ்வளவு அவர்களுக்கு புத்தி கூர்மையும் நிச்சய புத்தியும் புதாமுயற்சியும் எல்லாம் ஏற்பட்டது ஒரு நல்ல எண்ணத்தை மனசுல எண்ணின்றால் அந்த கருத்தினுடைய பலத்தினால அந்த சக்தி எல்லாம் வருது சாவித்திரிக்கு அந்த சக்தி வந்தது அந்த சமயத்துல என் கதையை கேட்கறதோட அவ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கொள்றார்கள்ன்றதை கேளுங்க இந்த பேசிக்கொள்கிற முறை அவ சமஸ்கிருதத்தை எடுத்து ஒரு ஒரு பதமா தமிழில் சொல்லும் போது இப்ப ஜனங்கள் கூட நம்ம நாட்டில் இருந்தாலும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு பேச்சிலே இவ்வளவு அழகுண்டாளுக்கு இப்ப நாம் பேசுறமே தினம் எவ்வளவு அவலட்சணமான முறைகள் எல்லாம் வந்து அவ எப்படி பேசுறாள் புருஷன் மனைவியோடு பேசுறதாவது மனைவி புருஷனோடு பேசுறதாவது மாமனார் இடத்துல பேசுறதாவது மாமியார் இடத்துல பேசுறதாவது யமனோடு பேசுறதாவது அந்த யமன் பதில் சொல்றதாவது இது எல்லாம் இந்த பேச்சுக்கள் இந்த கால நம்ம நடந்த பேச்சுக்கள் நடக்காதுல நடந்தனால்தான் அப்படி எழுதிருக்கார்கள் இப்ப மாறி போயிருக்கு காலம் அது மறுபடியும் திருத்த மாறதுக்காக இந்த சபை இந்த கதை இதெல்லாம் நடக்கிறது நாம் பேசும்போது கூட நமக்கு சமஸ்கிருதம் பேச வராது இருந்தாலும் கூட அந்த வினயத்தோடு பேசணும் அந்த தேனோடு கலந்து பேச்சு எப்படி வருது பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லாமல் நிதானமாக குறையில்லாமல் எவ்வளவு ஆனந்தமாக அந்த பேச்சு நம் காதலி போய் விடுகிறதோ அப்படி நாமும் உத்தரோட ஒருத்தர் கத்துக்கணும் பேச்சு மாத்திரம் ஆனால் எவ்வளவோ இருக்க விஷயம் இந்த பேச்சே ஒரு பெரிய விஷயம் நல்ல சமாச்சாரமாக இருக்கட்டும் கஷ்டமானதா இருக்கட்டும் எப்படி பேச வேண்டியது பண்பு அடைந்தவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பது இந்த சம்ஸ்கிருத நூல்களில் தெரியிறது இதை நாம் படிக்கிறதுக்கு முடியாது நமக்கு எடுத்து சொல்றார்கள் அதை கேட்டு நாம் பயனை அடைகிறோம் இவ்வளவு நல்ல காரியம் செய்கிறீர்களே என்றதற்காகத்தான் நான் இன்றைய தினம் மாலை போட்டேன் ஒருமை வக்கனையாக வழக்கமாக போடுறது மாத்திரமில்லை நானே கொண்டு வாங்கி கொண்டு போட்டிருக்கேன் கொழந்து போட்டேன் அவளும் நான் போட்டிருக்கனால அவளும் கொழந்தை எனக்கு போட்டிருக்காதே நான் எதிர்பார்க்கல நமக்கு அவர்கள் செய்கிற காரியம் எவ்வளவு பெரிய காரியம் என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ எனக்கு சந்தேகம் நான் ஏதோ இப்ப புது கட்சி ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் பத்தி நான் இப்ப பேசல நான் பண்ற வேலை என்ன நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை எவ்வளவு அர்ப்பம் இந்த வேலை எவ்வளவு பெரிசுன்றதே வந்தவுடனே இந்த கூட்டத்தை கண்டவுடனே நான் உணர்ந்து என் கூட இருக்கிற ஒரு எல்லாம் விட்டு கூட எனக்கு தோன்றது மறுபடியும் அதை பார்த்து ஆனா இந்த மாதிரி என்னால் பணி செய்ய முடியுமா முடியாது வந்து கேட்கறதுக்கு தான் என்னால் முடியுமே தவிர இந்த பணி செய்யறதுக்கு முடியாது அதனால அவ செய்யத்தை அவ செய்யட்டும் நான் செய்யும் செய்யும் நான் செய்யறதும் கூட உண்மையாக என்னுடைய மனசுல இருக்கிற எண்ணம் இந்த தர்மத்தை வளர்க்கறதுக்காகத்தான் தவிர வெறுமனை ஒரு சண்டைக்காக நான் செய்ய இந்த மாதிரி தர்மத்தை சொல்றங்களே தர்மத்தை போட்டு ஒரு கட்சி நடத்த முடியுமா இந்த காலத்தில் கட்டாயம் தான் வேணும் வரிதான் வேணும் கஷ்டம் தான் பலாத்காரம்தான் இருக்கணுமே இந்த பார்வைகள் எல்லாம் கேப்பாலா இந்த தர்மத்தை இந்த கட்சி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றார்கள் ரொம்ப பேர் எனக்கு சொல்றார்கள் கட்சியை பத்தி நான் பேசும்போது இங்க இருக்கிறவாளுக்கும் கூட அந்த யோசனை தோணும் இவ்வளவு தர்மம் கேட்டாலும் கூட உங்களுக்கு மறுபடியும் சாவித்திரி மறந்து போயிடும் யமனும் மறந்து போயிடும் இந்த காலத்தில் தர்மம் எங்கே நடக்க போறதுன்னு உங்களுக்கும் சந்தேகம் வந்துடுறது அது இந்த காலத்தினுடைய விசேஷம் நம்ம தேசத்திலே இப்ப ஏற்பட்ட ஒரு கதையை எழுதுற ஒரு காலம் இருந்தால் இந்த கதை எப்படி தேவலோகத்திலிருந்து வந்து வேதத்தை பத்தி தான் அப்படி சொல்றாங்களே தவிர புராணங்கள் எல்லாம் நம்ம போல பறந்தவர்கள் தான் ஆனா மகா நல்லவர்கள் யோக்கியர்கள் அவா அது எழுதுறது எப்படி முடியும் இந்த காலத்திலே இந்த தேசத்திலே இந்த ஜனங்கள் இடையில நடக்கக்கூடிய விஷயத்தை தான் எழுதியிருக்கிறார்களே தவிர நடக்காத விஷயத்தை அவர்கள் எழுதி ஒரு லாபம் அவர்கள் சம்பாதித்தது கிடையாது நடக்கும் என்கிற ஆசையோடு தான் எழுதியிருக்கார்கள் அந்த காலத்தில் புஸ்தக விற்பனையில் வாழ் பணம் கிடையாது புத்தக பணத்துக்காக புஸ்தகம் போட இல்லை ஒரு தர்மத்துக்காகத்தான் இது நடக்கும் என்ற நிச்சயத்தோடு எழுதின புத்தகங்கள் அந்த காலத்தில் அவர் ஏன் அதுப்ப பொய்யா போனும் போகாது இது நடக்கும் நம்ம தேசத்திலேயே தர்மம் இருக்குது பயப்படாதீர்கள் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு தான் வரேன் அதுதான் என்னுடைய கட்சியினுடைய வேலையும் கூட தர்மம் நம்ம தேசத்துல இருக்குது போவல்லுக்கு அதுக்கு அப்புறம் தான் தர்மம் வரும்னு பகவானுக்கு இஷ்டமா இருந்தா அப்படியே நடக்கட்டும் இப்ப நான் செய்யற காரியம் இந்த தர்மத்தை நிச்சயமாக ஜனங்கள் நம்பும்படியாக செய்வதற்காக அரசியல் கட்சியையே தர்மத்தும் பேரலை சுமத்து நிறுத்த இது இல்லைன்னு சொல்ற வாழ்க்கையெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு வரேன் இருக்குது கட்டாயம் இது நம்முடைய தேசத்தில இருக்குது ஏமாந்து போகாதீர்கள் ஏதோ சில துஷ்டர்கள் சில பிஷினாரிகளை பார்த்து நீங்கள் தர்மம் இல்லை நினைக்கிறீர்கள் நன்னை கண்கிறந்து பாருங்கள் நம்ம தேசத்துல எவ்வளவு தர்மங்கள் நடந்திருக்குது நடந்ததுக்கு அடையாளங்கள் இப்போவும் காண்றது எவ்வளவு சாலைகள் எவ்வளவு தர்ம ஸ்தாபனங்கள் எவ்வளவு அதுக்கெல்லாம் பத்திரங்களோட சாசனங்களோட இருக்குது அவையெல்லாம் தாங்களா செய்ய தவிர வேற ஒருத்திரை பலாத்காரப்படுத்தி செய்யவில்லை இப்பவும் இந்த ஊர்ல சாதாரணமா யாருக்கும் தெரியாதவர்கள் பிச்சை எடுத்து ஏழைகளுக்கு போடுறார்கள் கேட்ட உடனே அது யார் அதெல்லாம் கணக்கு வச்சிருக்கார்கள் யாராவது கிடையாது இந்த இந்த தினசரி சென்னை பட்டினத்துல ரொம்ப கெட்டு போன ஊர் தினசரி சென்னப்பட்டினத்துல போடுற அரிசி பிச்சை அரிசியை நீங்கள் சேர்த்து பார்த்தாலும் தெரியும் நம்ம தேசத்துல இன்னும் தர்மம் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும் இன்னும் போகாது ஆனா அது போச்சு போச்சு போச்சு நாம சொல்லிட்டு இருந்தா போயிடுமே தவிர அது போகல இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் தைரியம் நமக்கு இருக்கு அவள் த போச்சு தன்னுடைய உயிர் புருஷனுடைய உயிர் போச்சுன்னு தான் அறுதலே சொன்னாரு எல்லாரும் சொன்னா எவனே சொன்னான் ஆனாலும் கூட தைரியத்தோடு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் அந்த தைரியத்தோடு நம்முடைய தேசத்தை காப்பாற்றுறதுக்கு காரியம் செய்யணும் தேசத்தை காப்பாற்றுறதுக்கு வேற வழி கிடையாது தர்மம் தவிர வேற வழி கிடையாது மற்ற வழியெல்லாம் நம்மையும் விட்டுவிட்டு எல்லா அடிமைகளை போறதுக்கு அடிமைகளாக அல்லது மிருகங்களாக போறதுக்கு வழியே தவிர தர்மம் காப்பாற்றினால்தான் மனுஷ ஜீவனாக நிற்போம் அது இல்லாமல் போனால் மிருகங்களாக இல்ல மாடா இருப்போம் இல்ல மாடு ஓற்றுவனாக இருப்போம் அவ்வளவே தர்ம சுதந்திரம் கிடையாது அதுக்காகத்தான் நான் இப்ப சொல்றேன் செய்யுது கட்சி அது கட்சி என்ன அதுவும் ஒரு தர்ம காரியம் எல்லாரும் நீங்கள் காப்பாற்றணும் அதுக்கு சக்தி கொடுக்கணும் கட்சிக்காக ஒரு பேச்சுன்றும் பேசிட்டேன் நீங்க சேராத இருந்தாலும் சரி சேராதிருந்தாலும் சரி நான் சரி சொன்ன செய்கிற காரியத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் இப்ப சொன்னேன் சாவித்ரிக்கு யசஸ்வினின்னு சொன்னார்கள் உங்களுக்கு எல்லாரும் உன்னை புகழ்வார்கள் அப்படின்னு சொன்ன அப்போ சொன்னது ராமாயணம் வாசிச்சிங்களா சொன்னார்கள் சீத்தை பிற்பாடு வந்தவள் இந்த கதை ராமாயணத்துக்கு முந்தி நடந்த விஷயம் சீதையை சீத்தையினுடைய சீதை இவளை பாராட்டுறார்கள் சீத்தையினுடைய பாராட்டை சாவித்ரி அடைந்தாள் பாருங்கள் எப்ப ஏற்பட்ட விஷயம் சீத்தை சொல்ற விஷயம் இத்தனை பேர் இத்தனை பேர் இப்படி ஸ்ரேய சம்பாதிச்சார்களே பதிவிரதா தர்மத்தினாலே எனக்கு என்ன பயம் மாட்டேன் நிட்டு ராட்சசிகளுக்கு செய்தே சொன்னதாக என்று எதனும் சொன்னார்களே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த யசஸ்ஸுக்கு அடையாளம் ராமாயணத்துல சாவித்திரின்றது பதிஞ்சு போச்சு சாவித்ரினுடைய சரித்திரம் ராமாயணத்தில் பதிஞ்சு போச்சு ஆனால் இதெல்லாம் போயிட்டு நினைக்காதீர்கள் அந்த அது அது நாம் தான் கெட்டுப்போனமே தவிர ஸ்ரீகள் சாவித்திரியாகத்தான் என்ன இருக்கிறார்கள் அவருக்கு அதே ஆசை இருக்க வேண்டும் என்ற ஆசை அதற்கு அனுகூலமாக நாங்கள் காரியம் செய்து கொண்டு போனோமானால் கட்டாயம் அவர்களும் சாவித்திரியாகத்தான் இருப்பார்கள் சாவித்ரி மாண்டுபோகவில்லை சாவித்ரி இன்னும் எல்லாம் நம்முடைய ஸ்ரீகள் சமூகத்தில் அப்படியே இருக்கிறார்கள் என்று நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கு எத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள் என்னத்துக்காக இத்தனை ஸ்ரீகளை இங்கு வந்து கூடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேற ஒன்னும் ஆசை போல ஏதோ நாம இங்கிருந்தா நமக்கு ஒரு பேர் வரும் தீட்சித்த கதையை கேட்டேன் ரொம்ப நல்லவனு பத்து பேர் நம்புவான் நம்ம அங்க போயிட்டு இருக்கிறதுனால அப்பேற்பட்ட லாபம் ஒண்ணும் அந்த செய்திகளுக்கு கிடையாது அவளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் குடும்ப வீட்டுல செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு நாம இங்க கதையை கேட்டு பத்து நிமிஷம் அதிகமா போட்டோம்னா அதுல என்னையும் சேர்த்து இன்னொரு பத்து நிமிஷம் சேர்த்துட்டா அவளுக்கு வீட்டுக்கு திரும்பி போற நேரம் அதிகமா போறது குழந்தைகள் எல்லாரையும் அழிச்சின்னு வந்து தூங்கணுமானா இங்கேயே தூங்குங்க கொழந்தை குழந்தைகளை வச்சுருக்காரு அவர்கள்லாம் இங்கேயே மணல் மேலே சந்தோஷமா படுத்துன்னு தூங்குறார்கள் கொஞ்சம் போது விளையாட்டு ஓய்ந்து போன விற்பாடு விளையாட்டு இங்கேயே தூங்குறார்கள் அவர்களும் இந்த தர்மா இருக்குதே அவருடைய உள்ளம் அவ்வளவு சுத்தமா இருக்கிறபடினால அந்த படுத்து தூங்குற குழந்தைகளுக்கும் இந்த தர்மம் ஏறுறதுன்னு வச்சுக்கொள்ளுங்க ஏறாமல் போகாது இந்த தேசத்தினுடைய சுபாவம் அவர்களுக்கும் ஏறும் அதுதான் தர்மம் அந்த தர்மம் இந்த தேசத்தில பரவுவதற்காக இந்த காரியத்தை செய்கிறார்கள் அன்னைக்கு நலன் சரித்திரத்தை சொன்னார்கள் நலன் சரித்திரத்தை சரித்திரம் இருக்கிறதையும் அந்த சரித்திரத்தை சொன்னதையும் பார்த்தா யார்தான் வேற இந்த மாதிரி ஒரு கதையை உண்டு பண்ண முடியும் இந்த கதையை யார்தான் வேற சொல்ல முடியும் அதை கேட்டு சந்தோஷம் ஆனந்தம் நமக்கு ஆர்த்தக்கு அளவே கிடையாது அடுத்தா போல அன்றைய தினம் துருவாசுடைய சாப்பாட்டு விஷயமாக கதை சொன்னார்கள் அந்த அந்த அந்த அந்த கதை எவ்வளவு அழகாக சொன்னார்கள் நானும் எவ்வளவோ நல்ல புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் கட்டிக்கார பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் கத்துந்தார்களோ எனக்கு ஆசரிய அந்த ஸ்லோகங்களை எடுத்து சொல்லும் போது அதுல இருக்கிற தர்மத்தை எடுத்து சூக்மா எடுத்து சொல்லி அதை ஊர்ஜித படித்து சொல்ற முறை இருக்குது இந்த நலன் கதை சொன்னதும் இன்றைய தினம் சொன்னதும் கணக்கு போட்டோம்னா இது போல வேற ஒத்துழைமா செய்ய முடியாது நாம எல்லாம் என்ன காரியம் செய்து இருக்கோம் ஏதோ படிச்சோம் ஏதோ லெக்சர்கள் பண்றோமே லெக்சர் பண்ணிவிட்டு கூட வீட்டுக்கு திரும்புறோம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல இருயோஜனத்தை பாத்துங்களனால என்ன இருக்குது அதுல ஒண்ணும் இல்ல மணல் எடுத்து நஞ்ச காட்டுல வலிச்சு மாதிரி மணல் வலியுமா நஞ்சை காட்டுல மணல் மணலாத்தான் இருக்கும் காடுதான் கெட்டுப்போமே தவிர நஞ்சை மணல் ஒன்னும் நெல்லா விளையாது அவ பேச்செல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு நெல் நல்ல நஞ்சிலே விளைச்சு நெல் மாதிரி அது தர்மமாக உங்களுடைய மனசிலே விளைஞ்சி நல்ல காப்பு உண்டாகி நல்ல அறுவடை ஆகி தர்மத்தினால் நம்முடைய தேசம் செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சு நிறுத்திக் கொள்கிறேன் இத்துடன் இத்துடன் என்னை அடிக்கடியின் மேல் நான் வந்த பேச வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் என்று நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அவளுடைய உபதேசத்தினுடைய வேகம் பிரவேசிக்கிறதுனால கெட்டுறது ஏதோ நானும் அவளுடைய அவளும் என்ன ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டா இருக்குது கொஞ்சம் குறையும் நானும் பண்டித்துனா போனால் இந்த மாதிரி பேசலாம் அது இல்லாத என்ன போன்றவனை கூப்பிட்டு இந்த மாதிரி தர்மத்தை ஓரளவு ஒரு அனுசாசன பருவமாக சொல்லு அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது அதனால அவளை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சாவித்யினுடைய வரத்தோடு சாவித்ரி சம்பாதித்த வரத்தோடு என்னுடைய பேச்சுக்கும் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு சந்தோஷம் என்னவோ இருக்கு உங்களுக்கு இதை சொல்றதுக்கு நான் சொன்ன விஷயம் உங்க மனசுல ஊறி அதனால ஒரு விளைவு உண்டாயி அதாவது அவா சொல்ற மாதிரி ஏதோ வைதிகர் சொல்றதை போராது இந்த வைதீகத்தை விட்டு சொல்றதும் அதுக்கும் ஒரு வைதீகமும் வைதீகமும் வைதீகம் இல்லாததும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாள் இதுல ஏதோ உண்மை இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டால் ஏதோ எனக்கும் ஆசை வரும் பேசிக்கலாம்னுட்டு பார்க்கலாம் அது உங்களுடைய நடவடிக்கையில தெரியுது ஊர்ல நீங்கள் நல்ல பேர் சம்பாதிக்கணும் இங்கெல்லாம் இந்த தீட்சிதர் வாழ மந்திர தீட்சிதருடைய கதையெல்லாம் கேக்குறங்களே அவன் இந்த மாதிரி பிற்பாடு திருநாள் இந்த மாதிரி இல்ல இப்ப ரொம்ப யோக்கியனா இருக்கான் முன்ன மாதிரி இப்ப நடந்து அப்போ அவளை நம்பலாம் பொய்க்கி சொல்ல மாட்டான் பித்தலாட்டுக்கு செய்ய மாட்டான் நல்ல பேரை நீங்க வாங்கி அப்போ நமக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாகும் அது இல்லாமல் முன்ன போதே இருந்தா இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பக்கம் போனாலும் முன்ன போலையே இருந்தா இல்லை ஒன்னும் பிரயோஜனம் இல்லை ஆனா அவள் சொல்றார்கள் நீங்க எல்லாம் குடிமை வச்சுக்கணும் இன்னும் மற்ற சம்பிரதாயமான நடக்கணும் சொல்றார்கள் இப்போ ஆகாது நடக்க முடியாது ஆரம்பிச்சா வீட்டுல தண்ணி கூட கிடைக்காது அநேக வித கஷ்டங்கள் ஏற்படும் அதெல்லாம் முடியாத காரியம் அதுக்காக என்ன சொல்றார்கள் வைதிகமா இருந்தவாளு குறை சொல்லாமல் ஆகுது அவளை விட்டு விடுங்கோ அந்த மாதிரி ரொம்ப சாது ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்லிட்டாரு மாடரேட்டா சொல்லிட்டாரு அவர்கள் சின்ன வரம் நீங்க தயவு செய்து வைதிகமா இருக்கவாளை பார்த்து ஏதனம் செய்யாதீர்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள் அதனுடைய அர்த்தம் என்னன்னா என்னால முடியலையே அவ இந்த மாதிரி வைதிகமா இருக்காரே அவர் அவருக்கு அதை நாம் பாராட்டணும் அவர் கேட்கிறார்கள் விரோதமான எங்கள் ஒன்னு இருந்தாலும் போதும் என்பதற்கு அர்த்தம் அவருடைய எல்லாம் அப்படி நீங்கள் பாராட்டின்னு வந்தா நீங்கள் பூரா தலையும் சுழிச்சாலும் கூட அது பாட்டுக்கு சிக்கை வளர்ந்துவிடும் நாம் பாராட்டத்தினுடைய பலனாகவே அந்த சிகை தானாக வளர்ந்துவிடும் அவனும் மறந்து விடுவான் சதரம் பண்றதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நின்று போயிடும் நம்முடைய ஆச்சாரம் இது நான் சிகையை பற்றி தமாஷா சொன்னேன் நம்முடைய தேசத்திலே இருக்கிற தர்மமும் ஆச்சாரமும் ஓரளவு நாம் மீத்த வேண்டுமானால் வைதிகமாக இருக்கிறவாளைக் கண்டு நாம் பாராட்டி மரியாதையாக கௌரவமாக நடத்தணும் நம்மால் ஆக முடியாது இருந்தாலும் எப்படி இப்போ நான் தீட்ச தேவையை பாராட்டுகிறேனோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மகாபாரத சரித்திரம் பூர்த்தியானதாக என் மனசுல வாஸ்தவமா பண்றது அப்படிதான் இத்தனை பேர் இருக்கும் பண்றது ஜனங்கள் எல்லாருமே சொல்ல மட்டும் சொல்லாம ஏதோ சில நாளைக்கு ஒரு தடவை அவசியம் பயிசதான் போனோம் கேட்டுக்கிறேன் அவ சொல்றபோது என்னமோ பாரதம் நாம் சொல்றது சத்தியம்தான்னு பார்த்த சாரதி உப்புத்துக்கிட்டா போல தோன்று என்னமோ சாதிச்சு புலம்பினாள் தர்மம் தர்மம்னு எமன் இடத்துல போய் அது பொய் இல்ல தர்மம் தர்மம் தான் சாதிச்சு கேட்டது சத்தியம் தான்னு சுவாமி உப்புத்துக்கிட்டா போல தோன்றுறது அவாசம்டா அவளுடைய பெருமையை பத்தி ஏதாவது சொல்லி நம்மளால முடியுமா அவன் அவ மாதிரி இன்னொரு புருஷன் உலகத்தில் உண்டு உத்தரம் நினைக்கல அவன் அப்படி யாராவது உத்தரம் நினைச்சா அவனை கீழ்ப்பாக்குது தான் அனுப்பணும் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படி ரோகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு இந்து பார்த்தாலும் எல்லா ரோகத்திலயும் எல்லா தேசங்கள்லயும் ஒரு பாரதத்தை பத்தி அவ என்னப்பட்டு என்ன போல புத்தகம் அதே மனசுல அப்படியே பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு மணி மட்டும் தூக்கம் வராது எனக்கு இதேதான் ஓடிட்டு இருக்கும் அவ புத்தி அதனுடைய சாரத்தை எடுத்து அப்படியே வருஷாள் அவன் பாரதத்தை எடுத்து இப்போ இப்ப பேசினாள்னா அது அப்படியே இந்த வியாக்கியான சாரத்தை ஆச்சாரியால் எல்லாம் சொல்லுவாள் அப்படியே வருஷத்துல வாரி கொட்டி கிடக்கும் தர்மங்கள் அதை வந்து சின்ன வரியிலும் வரியிலும் நம்ம ஆச்சாரியாள ஆச்சாரியால் மத்ராச்சாரியால் பகவத் முதலிய மாறுங்கள் அது மாதிரி அவ சொல்றாள் எத்தனை பேர் எனக்கு லெட்டர் எழுதினா அவளை பத்தி அன்னைக்கு அவரூர் பெரியோர் எழுதினார் என்னை கையெழுத்து போடாமல் எழுதியிருந்தாள் அதுல எழுதியிருக்காள் வாஸ்தவமா ஒரு கண்கலங்கித்தான் எழுதியிருக்கணும் அந்த லெட்டர் அது ரொம்ப சந்தேகமே இல்லை தேசிய அணையில் வருஷம் நீர் வாழணும்னு வேதம் சொல்லிவிட்டு பிரார்த்திக்கிற வழக்கம் அது மாதிரி அவா நூறு வருஷம் இருக்கணும்னு நாம் எல்லாரும் பிரார்த்திக்கணும் அதுலாம் எழுதியிருக்காள் நான் வெயிலற்ற போடல யாருன்னு தெரியல யாரும் நல்ல வாழ் தான் எழுதியிருக்கணும் அப்படி இல்லாம எழுதியிருக்காள் என்னை பத்தியும் கொண்டாடி எழுதியிருக்காள் அவளை பத்தி பேச சொல்றத பத்தி சந்தோஷப்பட்டு எத்தனை ஜனங்கள் இல்லாம இத்தனை ஜனங்கள் நாம் பாரதம் சொல்ற போது கூட கொஞ்சம் நடுப்புற சப்தம் இருக்கு அவா பேசுற போது நிஷப்தமா இருக்கு என்ன காரணம் பேசாம இருந்து அம்பது பேரா காத்தீங்கன்னா இவன் சத்தம் ஜர்மையை தவிர்த்து பேசாதீங்க பேசாதீங்கிற சத்தம் வர வரும் அப்படி இல்லாம அவன் பேசுற போது இத்தனை பேருன்னு நீங்க கேக்குறீங்களே வாஸ்தவமா உள்ள ஒரு உணர்ச்சியும் அவாழ்த்துல ஒரு சத்தியமான நம்பிக்கையும் இல்லாம அப்படி கேட்கவே முடியாது